மாதி அல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகும் அலிஹி வசல்ல தொழுகையில் சுஜூது செய்யும் போது இரு அக்கோளின் உடன்மை தெரியும் அளவுக்கு தமது இரு கைகளையும் எரித்து வைப்பார்கள்